பாடம் 72 ஒரு பெண் தன் தந்தையின் முகத்தில் உள்ள ரத்தத்தை கழுவுதல் என்னுடைய காலை தடவி விடுங்கள் அது வேதனியாக இருக்கிறது என அபுல் ஆலியா கூறினார்கள்